வணக்கம் நெய்யலி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவின் இன்றைய சிட்னி நகரை அடைந்து தான் சென்ற இடத்துக்கு போட்டனி விரிகுடா என பெயரிட்டார் ஆயிரத்தி ஆண்டு கனடாவின் அல்பேட்டாவில் முப்பது மில்லியன் கனமீட்டர்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 ஏப்ரல் முப்பதாம் தேதி தற்கொலை புரிந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஹிடேக்கி டோஜோ மற்றும் 28 எட்டு முன்னாள் தலைவர்கள் போர் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வியட்நாம் போரின் போது கடைசி அமெரிக்க குடிமக்கள் சாய்கோன் நகரை விட்டு புறப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர பொது நூலகம் தீப்பிடித்ததில் நான்கு லட்சம் நூல்கள் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வங்காள தேசத்தில் சிட்டகாங் நகரில் இடம்பெற்ற சூறாவளியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் வரையில் உயிரிழந்தனர் பத்து மில்லியன் பேர் வீடுகளை இழந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஓல்ட்ஸ் மொபைல் நிறுவனம் ஓ எல் டி எஸ் ஓல்ட்ஸ் மொபைல் நிறுவனம் தனது கடைசி காரினை வடிவமைத்தது இத்துடன் நூற்றி ஆண்டுகளாக வாகன தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த நிறுவனம் தனது வாகன தயாரிப்பு பணியை நிறுத்திக் கொண்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஆண்டுகால முற்றுகையின் பின்னர் லெபனானில் இருந்து சிரியா முற்றாக வெளியேறியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் தனது விண்வெளி திட்டத்தின் கீழ் ரெக்பர் வரிசை ராக்கெட்டுகளில் ஆர்இஎச் பி வரிசை ராக்கெட்டுகளில் ஏழாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இனி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 விளையாட்டு வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வின்சென்ட் ரொசாரியோ இலங்கையின் முதல் ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆல்பர்ட் ஹிச் ஆங்கில திரைப்பட இயக்குநர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோபுலு தமிழக ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் தேசிய மற்றும் சர்வதேச நடன தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்